सच्चिदानंदरूपाये, सच्चिदानंदरूपाये, नमो वेदांत वेद्याय க்ரிஷ்டிணே बुद्धि வேதாந்திசாட்சிணே கஷ்ணாயலோக்கம் வேதாப்ஜாஸ் வந்தே சலைய முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சகசிரநவ் ஜன்மராை அக்கூர்பேசலோஷிணாம்பர வித்தமோ வீத்தபயணக்கீர் பீஷ்மர் பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ணுறது தான் விஷ்ணுசாஸ்திரநாமம் அப்படின்னு பார்த்து நாம நாமாக்களை பார்த்துன்னு இருக்கோம் கடைசியாக பார்த்த நாம அக்ரூரஹா அதாவது குரூரம் இல்லாதவர் கோபம் இல்லாதவர் அதாவது கோபத்திலிருந்து உண்டாகிறதுங்கிறார் ஆச்சாரியர் கோபத்தினால் ஏற்படுற இந்த குரூரம் கடுமையாக நடந்துகிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம் குரூரமாக மாறுறதுங்கிற குரூரத்துக்கு குரூ குரூரத்துக்கு காரணம் கோபம் கோபத்துக்கு காரணம் ஆசை தடைப்பட்ட ஆசை ஆகையினால தடைப்பட்ட ஆசை தான் கோபமாக மாறுது தடைப்பட்ட ஆசைக்கு காரணம் அஜானம் இப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இந்த அதனால் ஏற்படுற குரூரஸ்வாவம் எல்லோரும் இப்போ கொள்ளுறாங்க பாருங்கள் குண்டை போட்டு ஊருக்குள்ளேயே வந்து ஒரு மதம் வந்து இன்னொரு மதத்தோடய கோயில் இடிக்கணுங்கிறான் கரெக்டாக அவங்க மதத்தில் அந்த புஸ்தத்தில் அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத நடைமுறைப்படுத்தியே ஆகணுங்கிறான் அவன் அது மாதிரி எங்கள் சுவாமியை கும்பிடாத அதெல்லாம் கொல்லணுங்கிறான் அப்போ இதெல்லாம் பார்த்தா என்ன குரூரம் நிறைய குரூஷியல்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் கூட ரொம்ப குரூஷியல் ஓஹோ குரூயல் ஆ குரூயல் குரூயல் அப்புறம் குரூயலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதுவும் குரு இதெல்லாம் குரூரஹாலன் தான் வந்திருக்கலாம் ஆ குரூயல் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் பகவானுக்கு கிடையாது ஏன்னா அவர் எப்போவும் நிறைவாக இருக்கிறதுனால நிறைவாக இருக்கிறவருக்கு நிறைவாகவும் இருக்கார் அறிவோடையும் இருக்கார் ஆசையும் இல்லை ஆசை இல்லாதனால ஆசை தடப்படுற ஆசையும் அவருக்கு இல்லை அதனால் அவருக்கு கோபம் இல்லை கோபம் இல்லாததுனால க்ரூரத்தனமாக நடந்துக்கிறதும் கிடையாது கொடூரமாக நடந்துக்கிறார் அப்படின்னு நம்ம நமக்கு வந்து ஏதாவது வாழ்க்கையில் கொடூரமான அனுபவம் ஏற்படுறதுன்னா அதுக்கு காரணம் நாம் கொடூரமாக ஏதாவது பண்ணியிருப்போம் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர கடவுள் கொடூரமாக எதையும் பண்ணுறது கிடையாது தவறு செய்பவர்களுக்கு இந்த கொடூரமான பலனை கொடுக்கலாம் ஒருவேளை ஆனால் பகவானுக்கு அந்த கொடூரத்தினால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது கடுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பகவத்கீதையில் நம்ம பார்க்குறோம் ஞானத்தை நன்றாக விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு தர்மத்தை முன்னிட்டு பிறரை தண்டிப்பது கூட தர்மம் தர்மத்தின் கோணத்தில் தான் பக்குவப்படுத்துகிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் அக்ரூரஹான்னு ஒருத்தரை இருக்கார் கிருஷ்ணருடைய சரித்திரத்திலே வர்றார் அக்ரூரர் அப்படின்னு பார்க்குறோம் புரா அந்த கிருஷ்ணருடைய சரித்திரத்தில் வர்றவர் இனி அடுத்தது பேசலஹா அப்படிங்கிறத பார்ப்போம் அக்ரூரர் கோகுலத்துக்கு போனார் வந்தார் அப்படிலாம் அந்த தூத்தெல்லாம் போனார் அப்படிலாம் பார்க்குறோம் நாம் அதை பற்றிலாம் இல்லை இங்கே பகவானுக்கே அக்ரூரஹான்னு பேர் அது அக்ரூர பகவானோட பேரைத்தானே நம்ம வச்சுக்கிற பழக்கம் அதனால் பகவானோட பேரையே நம்ம வச்சுக்கிற பழக்கத்தினால அக்ரூரஹான்னு அவருக்கும் பேர் ஆகா பகவான் அக்ரூராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இனி அடுத்தது கர்மனா மனசா வாச்சா கர்மணா மனசா வாச்சா பபுஷாச்ச வத் பேசலா பேசலான்னா அழகுன்னு அர்த்தம் பேசலசப்தத்துக்கு அழகுன்னு அர்த்தம் பேசலஹான்னு சொன்னால் சோபனான்னு பேர் சாரௌ தக்ஷேச்ச பேசலா அவருடைய உடம்பு சரி வப்பு ஒப்புகு சரீரம் ரொம்ப அழகு அதாவது கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறது பேச்சு அழகாக பேசுகிறவர் அழகாக இருக்கிறவர் அழகாக பேசுகிறவர் அழகான எண்ணங்களை உடையவர் அழகான செயல்களை செய்கிறவர் ஆக எல்ல பிறருடைய உள்ளத்தை கவரும் வண்ணம் செயல் புரிபவர் எண்ணுகின்றவர் பேசுகின்றவர் அந்த மாதிரி ஒரு சரீரத்தோடு இருக்கிறவர் அஹ கர்மணாசோபனா மனசாஷோபன வாச்சாசோபனா வபுஷாசோபனா பார்த்தாலே நமக்கு சுபம் நமக்கு ஆனந்தமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அஹ பேசலாய நம அப்படி அடுத்தது தக்ஷ பிரபுத்தீகிரகாரிச்ச யஞ்ச ஏதத்து பரஸ்மின் நியதமிதி தக்ஷா பிரவருத்தஹ நன்றாக வளர்ந்தவர் ரொம்ப பக்குவப்பட்டவர்னு அர்த்தம் சக்தகா திறமையுடையவர் அது மாத்திரம் இல்லை ஒரு காரியத்தை விரைந்து முடிப்பவர் சீக்கிர காரி அப்படி இருக்கிறதுனால தக்ஷகா தக்ஷகா அப்படின்னு சொன்னால் இந்த இது வளர்ச்சி உடையவர் வளர்ச்சி உடையவர் முதிர்ச்சியுடையவர் பக்குவப்பட்டவர் பக்குவத்தை தருபவர் அப்படிலாம் சொல்லணும் சக்தகன்னா எல்லாம் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணவோ அதை காப்பாற்றுறதுக்கோ அழிக்கிறதுக்கோ மாத்தறத்துக்கோ கருத்தும் கருத்தும் அகர்த்தும் அந்நதாவா கருத்தும் சக்தகா அப்படிப்பட்டவர் அதாவது செய்வதற்கோ செய்யாமல் இருப்பதற்கோ வேறு விதமாக செய்வதற்கோ ஆற்றல் உடையவர் பொதுவாக சக்தகான்னால் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோத அனுகிரக சக்தகா அது மாத்திரமில்லை எல்லாம் காரியத்தை விரைந்து முடிக்கிறவர் சரித்திரத்தில் பார்த்தா தெரியும் சீக்கிரமாக செய்கிறது செய்ய வேண்டியதை உடனே செய்கிறது வள்ளுவர் சொல்கிற மாதிரி தூங்குக தூங்கி செயற்பால் தூங்கற்க தூங்காது தூங்கும் வினை அப்படின்னு எதை ஒத்தி போடணுமோ அதை ஒத்தி போடுவர் எதை சீக்கிரம் பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணுவார் அதுதான் பொறுப்பில் இருக்க ராஜா இல்லையா கிருஷ்ணர் அரசன் இல்லையா அதையும் பார்த்துக்கணும் கிருஷ்ணராக இருந்து ராமராக இருந்து எப்படி இல்லாம வாழ்க்கை எப்படிலாம் எப்போ அப்படி செயல்பட்டுருக்கார் ஆகா இதுக்கெல்லாம் நிறைய புராணங்கள் இத்திகாசங்களெல்லாம் நம்ம மேற்கோளாக எடுத்து பார்த்துக்கலாம் ஆஹா பிரவருத்தா தக்ஷகா தக்ஷங்கிற சப்தத்துக்கு இந்த அர்த்தம் இருக்குது மூணு அர்த்தம் இருக்குது அதெல்லாம் காட்டுறார் தக்ஷஹனா பொதுவாக சாமர்த்தியம்னு அர்த்தம் ஆனால் இந்த இந்த மூணர்த்தம் எடுத்துக்கிறார் வளர்ச்சி அடைந்தவர் அப்புறம் வந்து சக்தகா சீக்கிரகாரி திரயஞ்ச ஏத்தது பரஸ்மின் நியத்தம் அது பகவான்கிட்ட எப்போவுமே இருக்குது நமக்கெல்லாம் வந்து போயிடும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கர்மா வேலை பண்ணி செய்யும் வள்ளுவர் சொன்ன மாதிரி ஆகூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடியினர் நமக்கு இன்பத்தை ஆக்கித்தரக்கூடிய ஊழ வந்தால் சுறுசுறுப்பாக இருப்போமா நம்மத்தை இன்பத்தை ஆக்கித்தர்ற ஊழில்லாமல் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஊழ வந்தால் சோம்பேறித்தனம் வந்துடும் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடி திருக்குறள் ஊழியல்ல இருக்குது அதில் பகவான்கிட்ட இது எப்போவும் இருக்குது அவர் எப்பவும் பக்குவப்பட்டவராகவும் ஆற்றல் உடையரவாக அதெல்லாம் மாறுறதில்லை இந்த சாதாரணமாக குணி வந்து மாறமாட்டான் குணம் மாறிண்டே இருக்கும் சின்ன வயசில் இந்த குணம் பெரிய வயசில் இருக்காது அதுக்கப்புறம் நான் பின்னால் மாறும் குணங்கள் மாறின்ண்டே இருக்கும் பகவானுடைய குணங்கள் ஒரு நாளும் மாறுறதே கிடையாது ஆகையினால் நியத்தம் அவர்கிட்ட எப்போது அது இருக்குது அவர் தக்ஷா இதெல்லாம் நினச்சா நமக்கு என்ன கிடைக்கும் இப்படி தக்ஷாயே நமகா அப்படின்னு பகவானுக்கு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி பண்ணிண்டா நமக்கும் மெச்சூரிட்டி வரும் நமக்கும் கெப்பாசிட்டி காரியங்களை செய்யக்கூடிய சக்தி வரும் சீக்கிரம் செய்கிறத சீக்கிரம் செஞ்சு முடிச்சுடுவோம் சீக்கிரகாரி செஞ்சுடுவோம் சொல்கிறோம் இல்லையா எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிறான் வெட்டின்டுவான்னா கட்டின்று வரான் அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி புரிஞ்சுன்னு செய்கிறோம் அடுத்த ஸ்லோகம் தக்ஷா அடுத்தது ஸ்லோகம் இல்லை அடுத்தது தட்சிணகா दक्षयेव अर्थः पुनरुक्ति दोषः अथवा दक्षते, अथवा दक्षते दक्षगति, हींसनयो, दक्षगति हींसनयो। इति धातु திநஸ்திணிம்சனோத்து தட்சா தட்சிண க்ஷமிம் வர அப்படின்னு வருது ஸ்லோகத்தில் இப்போ தட்சிணசிணசா தக்ஷய அர்த்தங்கிறது முன்னாலே சொன்ன அதேதான் பிரவருத்தீகிரீன் அதனால் புனருக்திதோஷா நாஸ்தி சொன்னதே திரும்ப சொல்லலாமா அப்படின்னா புனருத்தி தோஷ நாஸ்தி ஏனபேதாத் அர்த்த அபேதமாக இருந்தாலும் சப்தபேதமாக இருக்கிறதுனால புனருத்தி தோஷம் இல்லைங்கிறார் அது தக்ஷஹான்னு சொல்லியிருக்கோம் இங்கே தக்ஷிணகாக சொல்லியிருக்கோம் அர்த்தத்தில் பேதம் கிடையாது ஆனால் சப்தத்தில் பேதம் இருக்குது அதே அர்த்தந்தான் அப்படிங்கிறது இல்லை புனருப்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு வேறு விதமாக சொல்ல முடியாதா அப்படின்னா சொல்லலாமே தக்ஷத்தை கச்சதி ஹினஸ்தி கச்சதி ஹிதி इति, திணீிரகாரியங்கிறது அர்த்தஞ்சர் रूप फलदाने அனிஷ்டரிப்பீகிரி தன்னிடத்தில் பக்தி பண்ணுகிறவர்களுக்கு அந்த பாபத்தை சீக்கிரம் அழிக்கிறாராம் புண்ணியத்தை சீக்கிரம் கொடுக்குறாராம் பக்குவப்படுத்தி விடுறார் சீக்கிரம் சீக்கிர காரியங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் நம்ம அதில் பார்க்கல ஆச்சாரியால் எப்படி சொல்கிறது அந்த அதுக்கு விளக்கம் பக்தானாம் இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட பரிகார ரூப ஃபலதானே இஷ்டத்தை விரும்பியதை அடை விரும்பாததை நீக்குவதற்கும் அருள் புரிகிறார் துன்பத்தை நீக்குவதற்கின்ற விஷயத்திலும் இன்பத்தை கொடுக்கின்ற விஷயத்திலும் விரைவாக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கார் சக்தகாங்கிறதுக்கு ஜெகஜன்மாதிசு கர்மசு சக்தகா இந்த படைப்பு விஷயத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் அதில் திறமைங்கிறார் பிரவருத்தகாங்கிறதுக்கு தேசகால வஸ்து பரிச்சேத அபாவ லட்சண விருத்திமான் இத்தியர்த்தாக இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத வளர்ச்சியுடைய பிரஹ்ங்கிற தாத்துவுக்கே தான் அர்த்தம் பிரம்மன்னு சொன்னாலே பிருஹ் விருத்தவ்ரு பிரம்மணே அந்த மாதிரி பிரஹ்னாலே விருத்தி அப்படியும் போ வளர்ச்சின்னு சொல்லுவோம் வளர்ச்சின்னா என்ன அர்த்தம் பூர்ணமானவர் நிறைவானவர்ங்கிற அர்த்தத்தில் இங்கே பிரவருத்தகாங்கிறதுக்கு அர்த்தம் இவர் எடுத்துக்கிறார் அந்த அர்த்தந்தான் கொடுக்கறது அது தட்சிணா பாஷ பிரபுத்தவாத அர்த்தத்தையும் சமைச்சிருந்தேன் ஏன்னா மூணு அர்த்தத்தையும் முதலே சொல்லிவிட்டார் அதனால் அதில் ரெண்டு அர்த்தத்தில் மாற்றி கூட எடுத்துக்கலாங்கிறார் ஏன்னா பிரபுத்தம் சக்தித்வம் அப்புறம் சீக்கிர காரித்வம் மூணு முன்னாடியே சொல்லியாச்சு ஆஹா தக்ஷ சப்தத்தில் இந்த மூணில் வேறுதான் ஒன்று எடுத்துக்குவோம் அந்த நாமாவுக்கு சப்தத்தில் தட்சிணாங்கிறது சப்தபேதம் இருக்குது அர்த்தபேதம் அண்ணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விவருத்திக்காரர் தாரகபிரந்தாமி திருத்தோஷீகிரே அப்படின்னு தாத்து பாடம் இருக்கு சூச்சிதா பௌத்தியம் தட்சிணோபி தன ஜூப்பேண வரமான சிறியாதி கமணி சக்துவது பத்தான ஃபல अर्था ஷீகிரி திணிண பௌனருத்தியம் அர்த்த ஐக்கியே அப்படி திணையோ அனல் உபேந்திர ஆத்மன் தைத்தியன் ஹன்ஜையான் அதிவ அதாவது தேவர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பகவான் விஷ்ணு வைகுண்டத்திலிருந்து கிளம்பி நடந்து போய் இப்படி கச்சத்தின்னா மூ பண்ணின்னு போய் யுத்தம் பண்ணினார் ஹினஸ்தி கச்சதி ஹினஸ்தி அப்படின்னா தக்ஷ சப்தத்துக்கு தக்ஷிணகா சப்தத்துக்கு அர்த்தம் தட்சிணாயன மகாநாய அர்த்தம் தேவர்களின் பொருட்டு சென்று அசுரர்களிடம் சென்று போரிட்டார் போரிட்டு வெற்றி அடைந்தார் ஹினஸ்தி அவர்களை அழித்தார் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் தட்சிணா தக்ஷ கதிஹிம்சனையோஹோன்னு இன்னும் ஒரு தாது பாடம் முதல்ல தக்ஷா விருத்தவு சீகிரார்த்தே அதே மாதிரி தக்ஷகிஹிம்சையோஹோ அப்படின்னு ஒரு தாது இருக்கு இனின் பிரத்தய இனின்ன தட்சிண பிரத்யாந்த தஷிணசப்தா இது அர்த்தபேத மாசிரித்தியாபி வியாஜஷ்டே அர்த்தபேதத்தோடையும் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் மனசில் என்ன பாஷ்யக்காரர் மனசில் வியாக்கியானக்காரர் மனசில் என்ன ஓடுறதோ அதை அப்படியே வெளிப்படுத்துகிறார் அடுத்தது தக்ஷணகா க்ஷமாம் வரஹா க்ஷமாம்னா பொறுமையாக இருக்கிறவர்கள்னு அர்த்தம் பொறுமையாக இருக்கிறவர்களேயே தலை சிறந்தவர் இவருடைய பொறுமை யாருக்கும் வராது பகவானுக்கு இருக்கிற பொறுமை யாருக்கும் வராது அப்படிங்கிறத சொல்கிறார் க்ஷமாவதாம் भारधारकानांच क्षमया ப்ிவியதீஞ்சே க்மி க்மைய ப்றிவீசி வால்மீகிவாண்டி इव பாரே वरवा, நர் பிளிவியூர் சிறம் கமத்தி வீ வர க்மாவதாம் யோகினான் ச பொறுமை உடையவர்கள் திதிக்ஷா இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியாது சொல்லப்போனால் லௌகிக வாழ்க்கைக்கே நிறைய பொறுமை வாழும் நம்ம ஆசைப்படுறது உடனே அடையணும் இம்மீடியட் உடனே சுகம் கிடைக்கணும் உடனே துக்கம் போகணும் துக்கத்தை பொறுமையாக தாங்கிக்கிற சக்தியும் இல்லை சக்தி இல்லை துக்கத்தை பொறுமையாக தாங்கிக்கிற சக்தி இருந்தால் அதுவே சுகம் அதனால்தான் சாஸ்திரத்தில் அடிக்கடி இந்த க்ஷமா ஞானசிய ஆபரணம் க்ஷமான்னு சொல்லியிருக்கு மனுஷனுக்கு அழகு அவனுடைய பர்சனாலிட்டி அவனோ அவளோ பர்சனாலிட்டி நரச ஆபரணம் ரூபம் ரூபஸ் ஆபரணம் குண ஆள் அழகாக இருந்தால் போகாது நல்ல குணம் இருக்கணும் அந்த குணத்துக்கு காரணம் ஆபரணம் என்னன்னா ஞானம் அறிவு சரியான அறிவு குணசு ஆபரணம் ஞானம் ஞானசிய ஆபரணம் அறிவுக்கு அழகு என்னன்னா பொறுமைன்னு அறிவை வளர்க்கணும்னா எவ்வளோ பொறுமை வரணும் எத்தனை புத்தகத்தை படிக்கணும் எத்தனை குரு வீட்டை போகணும் பொறுமையாக பார்த்துட்டுருக்கணும் அதில் பொறுமை எழுந்துட்டோம்னா பொறுமையாக இருந்தால் அறிவே வளரும் அறிவு வளர்ந்தால் தான் நல்ல குணங்களும் வளரும் குற்றங்களை கடிய முடியும் குணங்களை வளர்க்க முடியும் திருவள்ளுவர் சொன்ன திருவள்ளுவர் மொழியில் சொன்ன அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் உள்ள இருந்ததுன்னா உடம்புல வந்து உடம்பில் நிறம் வித்தியாசமாக இருந்தால் கூட ஆள் இதாக இந்த அறிவும் ஒழுக்கமும் குணங்களும் சேர்ந்து ஆளை அழகுபடுத்தும் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆ க்ஷமாவதாம் யோகினான் செ சக்காரம் போட்டிருக்கிறதுனால ரெண்டு பேரையும் சேர்த்துக்கணும் இல்லாட்டி க்ஷமாவதாம் யோகினாம் பொறுமையுள்ள யோகிகள் அப்படி விசேஷமாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி க்ஷமாவதாம் யோகினாம் பொறுமையுடையவர்கள் யோகிகள் அது மாத்திரமில்லை பிருத்திவியாதீனாம் பாரதாரகான பூமி முதலான பாரத்தை தாங் இந்த பூமி எவ்வளவு பாரத்தை தாங்கின்னு இருக்கு தாங்கினா இவர்கள் எல்லா காட்டிலையும் பொறுமை அவருக்கு இருக்கு ஒருத்தன் எப்போ முன்னேறி வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கார் பகவான் க்மிணாம் வரஹா ரொம்ப பொறுத்தருடைய ஏது செய்தாலும் ஏழை ஏனு கிறங்கி தீது புரியாத தெய்வமேனு பாடினார் ஒரு மகாத்மா பாடினார் அப்படி பகவான் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கார் சிசுபால வதத்தில் பார்க்குறோம் எத்தனை பொறுமையாக இருக்கார் எந்த வேல்யூவும் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஏன்னால் இடம் பொருள் ஏவல் பொறுத்து இருக்குது பொறுமையின் பொறுமையின் உச்சம் அவருக்கு நிகரான பொறுமை உள்ளவர்கள் யாரும் கிடையாது ஆஹா க்ஷமிணாம் வரமா வரஹா அதுக்கு வால்மீகி ராமாயணத்தை மேற்கோள் காட்டுற ராஜ ராஜர்கள் க்ஷமயா பிருவீ சமஹா அப்படின்னு நாரத மகர்ஷி வால்மீகிக்கு சொல்கிற ஆரம்பிக்கிற போதே ராமாயணம் ஆரம்பிக்கிற போதே பொறுமையில் பூமிக்கு நிகரானவர் இறைவன்னர் இங்கே என்ன சொல்கிற ராஜர்கள் பூமியை காட்டிலும் மேலானவர் அப்படிங்கிறார் அங்கே புரியறதுக்காக சொன்னது க்ஷமயா பிருத்திவி சமஹான்னு ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பிருத்திவியாதீனாம் பாரதாரகான ஸ்ரேஷ்டஹாங்கிறார் அதை காட்டிலும் பொறுமையாக இருக்குது அதே மாதிரி வரும் கோபத்தில் ருத்ரனுக்கு சமம் கோபம் வந்ததுன்னா அது ருத்ரனுக்கு சமமாக இருக்கும் வேணுங்கிற இடத்துல எப்போ கோபப்படணுமோ அங்கே படுவார் அதை பார்த்து இங்கே பேசலை க்ஷமயா பிருத்திவி சமஹா இது வால்மீகி வச்சனாத் பொறுமையும் அவரே கோபமும் அவரே அப்படி சொல்லிடுவோம் அப்புறம் கடைசியில் ஏன்னா எல்லாவற்றிலும் அவருடைய சக்தி வியாபித்திருக்கிறதுனால அந்த ஈஸ்வரத்துவம் மாயாத்வம் மாயாசகித பிரம்மத்துவம் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் சொல்கிறது அப்படியும் உண்டு ஆகா அக பிரம்மாண்டம் அகிலம் வகன்னு இந்த பூமி மாத்திரமா தாங்கிறார் பகவான் அகில பிரம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாங்கிறோம் அகிலம்மாண்டம் வஹன் இதெல்லாம் தாங்கிக் கொண்டு பிளிவீவ் நமால இப்போ நிறைய கொடுக்குறார் விவரித்திக்கார் க்ஷமாசீலாக முனையஹா அப்படிங்கிறார் அதுக்கு வந்து பாணினி சூத்திரத்தை மேற்கோள் காட்டுறார் மூணு ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு இத்தியதிகாரே க்ஷமூஷ் சகனே இத்தியஸ்மாத் ஷமித்யாபியோ திணுண் அப்படின்னு ஒன்று அதுலயே நூற்றி நாற்பத்தி ஒன்று மூணு ரெண்டுலேயே இது அது ஏழு மூணு முப்பத்தி நாலு இதில் விருத்தி நிஷேதா இதெல்லாம் நிறைய வியாக்கரண விஷயத்தை சொல்கிறார் க்ஷமிணா யோகினா பிருத்திவியாதய அதாவது குளிர் வெப்பம் இதெல்லாம் தாங்கிக்கிறது பாரத்தையும் தாங்கிறது குளிர் வெப்பத்தை தாங்குகிற விஷயத்திலையும் சரி பாரத்தையும் தாங்கிறதும் சரி இவர் சிரேஷ்டமானவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் யாரெல்லாம் குளிர் வெப்பத்தை தாங்குகிறார்களோ யாரெல்லாம் பாரத்தை தாங்குகிறார்களோ அவரிடத்தில் பகவானுடைய தன்மை வெளிப்படுறதுன்னு அர்த்தம் பண்ணலாம் ஏன்னா குளிராக இருக்கிறதும் வெப்பமாக இருக்கிறதும் பகவான்னு சொல்கிறது ஒன்று குளிர் வெப்பத்தை தாங்கிற சக்தியாக இருக்கிறவரும் பகவான்னு தாங்கிக்க முடியாத படாத பாடுபடுறதும் இருக்குது ஆ யோகினாம் சிரேஷ்டா இத்தர்த்தே ராமாயண வச்சனம் ப்ரம பிளிவியாதிப்ப அதாவது இந்த பிருத்திவீதேவத்தை எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பூமி பொறுமைக்கு பூமியை தான் சொல்கிறோம் சர்வா க்ஷமாவாக பிளிவிய உபமான உத்திய யோகிநாப்பி கதாச்சி கத கதாச்சி அக்ஷமா சம்பவாத் நித்தியம் க்ஷமாவ அதாவது யோகிகளுக்கும் கூட சில சமயம் பொறுமையை போயிடுமா கதாச்சித் அக்ஷமா சம்பாவனாத்து நித்தியம் க்ஷமாவதாக பகவான் நித்யக்ஷமி நம்மளாம் ஒரு காலத்தில் பொறுமை இல்லாமல் இருந்து அப்புறம் நாள் காலப்போக்கில் பொறுமையை பழகி அறிவு அதாவது த பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கேன்னு நொந்துண்டு பொறுமையாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குதுன்னு அறிவு பூர்வமாக சந்தோஷமாக பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு பொறுமையாக இருக்கிறதுல ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும் நொந்துண்டு பொறுமையாக இருக்கிறதுங்கிறது முட்டாள்தனம் ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சத் சங்கத்தில் எல்லாம் இருந்து பொறுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு குணம் அப்படின்னு புரிஞ்சு பொறு ரசிக்கிறது பொறுமையை என்ஜாய் பண்ணுறது நம்ம பொறுமையை ரசிக்கிறது நிறைய பேருக்கு பொறுமையாக இருக்காது அது வேறு விஷயம் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது சமா நித்தியக்ஷமாவதா பரமேஸ்வரஸ் யோகிபியகா சிரேஷ்டத்துவம் தரிசிதம் எப்படி யோகிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் சொல்கிறீர்கள்லாம் இவர்களுக்காக அப்பப்போ கொஞ்சம் பொறுமை இழந்துடுவார்கள் அப்புறம் திரும்பவும் பொறுமை வந்துவிடும் முதல்ல கொஞ்சம் ஏதாவது குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிது அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய கோ உயர்ந்த குடத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கோபம் வந்துடும் அப்படிங்கிறார் அது மாதிரி பொறுமையும் வர சில சமயம் அதனால்தானே கோபம் வருது பொறுமை போகிறதுனால தானே கோபம் வருது கோபத்துக்கு எதிர்ப்பதம் பொறுமை தானே ஆ கோபஹா எதிர் சொல் எழுதுக அப்படின்னா அக்ஷமா இதுதான் பொறுமை பிரம்மாண்டமிதி அதாவது இந்த பூமியே சொல்கிறோம் பூமியை வந்து நாம் என்ன சொல்கிறோம் பொறுமையில் சிறந்தது பூமி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரைப் பொறுத்தல் தலை அப்படிங்கிறார் திருவள்ளுவர் பொறை உடைமைங்கிற அதிகாரத்தில் பொறுமையை பற்றி அவ்வளோ ஆழமாக சொல்கிறார் அப்படி பூமி தான் தாங்கணும் பகவான் வந்து இந்த பூமி தாங்கிற போது இந்த பூமி அடிக்கடி புராணத்திலெல்லாம் படிக்கிறோம் பூமாதேவிக்கு பொறுமை த முடியலை பாரன் தாங்க முடியாமல் போய் தேவர் லோகத்தில் போய் அழுதா என்னால் தாங்க முடியல அக்கிரம அநியாயம் அதிகமாகிடுது அப்படின்னு விஷ்ணு லோகத்துக்கு போனால் இந்திரலோகத்துக்கு போனான்னு படிக்கிறோம் ஆனால் பகவான் என்ன பண்ணுறார் அவளையும் தாங்கிட்டு இருக்கார் அப்போ அவருக்கு எவ்வளோ பொறுமை இருக்கணும் இதெல்லாம் பகவான சொல்றோமே ஸ்ரீதேவி பூதேவி சகிதா ஸ்ரீ பூமி நீலா சகிதா மகாவிஷ்ணு இப்படி சொல்றோமே ஆகவே மண்மகள் மண்மகள் அலைமகள் அப்படிலாம் சொல்லுவோம் மண்மகள்னா சீதாதேவியை சொல்கிற வழக்கம் பூமாதேவி அப்படி தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத்த இந்த பூமியும் அவரோடது தான் இந்த பூமியில் விளையிற வஸ்துக்களும் அவர் தான் இதுக்குள்ளே இருக்கிற சமஸ்துக்களும் அவருடையது தான் அப்படி அந்த அர்த்தத்தில் எடுத்துருக்க க்ஷமாயுக்தே க்ஷமம் சக்தே ஹேத் திருஷு இத்தி அமர கோஷாது க்ஷமாசப்தாது சக்தவச்சனா அது பாவப்பிரதானம் அர்த்தம் க்மிணாம்பரம் தஷா மத்தியே சர்வாரியேஷ்ட்ண என்ன பார்த்தோம் இந்த கடைசியாக நம்ம பார்த்தது இங்கே பிரம்மாண்டம் அகிலம் வகன் அகிலம் பிரம்மாண்டத்தை தாங்கிண்டு பித்திவீவியை போல பாரத்தினால நர்திதா பூமிக்கு கூட பூமா தேவியாக சொல்கிறோம் அது கூட தாங்கிக்க முடியாது ஆனால் இவர் தாங்கிக்கிறார் இது பிருத்திவியாபி வரஹோவா பூமியை காட்டிலும் பொறுமையானவர் அப்படிங்கிற அர்த்தத்தை ஸ்ரேஷ்டா ஆஹா க்ஷமிணாம் வரஹா முதல்ல பொறுமையாக இருக்கிற யோகிகள் பொறுமையாக இருக்கிறவர்கள் யோகிகள் அப்படி ரெண்டாக பிரிச்சுன்னு விட்டோம் லௌகீகத்தில் பொறுமையாக இருக்கிறவர்களும் இருப்பார்கள் அப்படி பிரிச்சுக்கணும் ஏன்னா சக்காரம் இருக்கிறதுனால பிருவியாதீனாம் பாரதாரகாண்சிரேஷ்டா மேலானவர்னு சொன்னோம் இங்கே என்னன்னா இவ்வளவுத்தையும் பிரம்மாண்டத்தை தாங்கிட்டுருக்கார் ஆகையினாலும் இந்த பூமி ஒரு சின்ன வஸ்து அதை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அஹ க்ஷமிண சக்தா சக்தனா தாங்குகிற சக்தி பொறுமைன்னா பொறுமையை தாங்கிற சக்தி தான் அயம் தூ சக்தா அயம் தூ சர்வசக்திமத் இவருக்கு இருக்கிற சக்தியை பற்றி நம்மளால் வர்ணிக்கவே முடியாது மனசாபி அச்சிந்திய சக்தி அதனால்தான் அச்சிந்திய சக்தியும் அச்சிந்திய சக்தி சர்வஜத்வ சர்வேஸ்வரத்துவ சர்வாந்தர்யாமத்வ சர்வசக்திமத்துவ நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணணும்னா இதுக்குள்ளே இத்தனை சக்தி விளையாடின்ட்டுருக்கு இந்த சக்திக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற பகவானுடைய சக்தியை நம்மளால் எப்படி கற்பனை பண்ண முடியும் முடியாதுன்னு அர்த்தம் அக்ஷம் அது நினச்சா நமக்கு எவ்வளவோ பொறுமை வந்துடும் அதனால் க்ஷமே இதுவா க்ஷமிணாம் வர அடுத்தது வித்வத்தமாக அக்ரூர்பேஷல அக்ரூர்பேஷலோ தோ தட்சிணா க்ஷமிணாம் வர முடிஞ்சது இப்போ அடுத்தது வித்வத்தமாக தமான்னு சொன்னாலே ஸ்ரே இது உயர்ந்தவர்னு அர்த்தம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொல்கிறார் படிப்போம் நிரஸ்த அதிசயம் ஞானம் சர்வதா சர்வோச்சரம் அசியஸ்தீ நரேஷாமிதி வித்வத்தமாக சர்வ்னான் அர்த்தம் ஆம்னிஷியன்ட் இதுக்கு முன்னால் சொன்னது ஆம்னி பொட்டன்ட் எல்லா சக்தியும் இருக்குது பொறுமையாக இருக்குது பொறுமையாக இருக்கிற சக்தியில் அவருக்கு நிகரான பொறுமையாருக்கும் கிடையாது அதனால் நம்ம இன்னொரு பக்கம் அவருக்கு அவர் கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியாது அளவுக்கு மீறினா அதர்மம் மேலே போகிறபோது என்னாகும் பகவான் சொல்கிறாரே துஷ்கிருதாம் வினாசாய் யுகே சாதுனாம் பரித்ரானாய யுகே யுகே சம்பவாமி எல்லாம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் அஹ் நிரஸ்த அதிசயம் ஞானம் நிரஸ்த அதிசயம்னா என்ன அர்த்தம் நிரஸ்த அதிசயம் ஞானம் அதாவது அதிசயம்னு சொன்னால் ஒப்புன்னு அர்த்தம் கம்பேர் கம்பேர் சாதிசயம்னு சொல்லும் நிரஸ்த அதிசயம்தான் நிரதிசயம் நிரஸ்த அதிசயம்னா அதிசயத்தை நிரஸ்தமாக்கினவர் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு சமமான ஒரு ஒப்பீடு சொல்ல முடியாது தனக்குவமை இல்லாதான் சொல்கிறோமே அதை சொல்கிறார் அதுதான் ஞானம் இருக்குது வாலறிவன் நிரஸ்த அதிசயம் ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய அறிவு ஈடு இணையற்றது ஒப்பு உயர்வற்றது தன் நிகரற்றது ஞானம் அது மாத்திரமில்லை சர்வதா அது எப்பவும் இருக்குது ஏதோ அப்பப்போ வந்துட்டு போகிறது இல்லை ஆக அந்த ஒப்புயர்வற்ற அறிவு எப்பொழுதும் ஒப்புயர் ஒப்புயர்வற்ற அறிவை எப்பொழுதும் உடையவர் சர்வகோச்சரம் அஸ்தி சர்வகோச்சரம் அஸ்ஸ அஸ்தி சர்வதா சர்வகோச்சரம் அவருடைய அவருடைய பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது அஸ்ய சர்வகோச்சரம் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் ஊடுருவி பார்க்கிறார் நமது உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார் துவைத விவகாரத்தில் பார்க்குற போது எல்லாருடைய ஜீவனுடைய கர்மாக்களை எல்லாம் ஜீவனுடைய அந்த ஊடுருவி பார்க்குறார் அந்த எந்த மாதிரி அவனுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை அவன் எப்படி பயன்படுத்துகிறான்னு ஊடுருவி பார்க்குறார் ஆனால் இத்தரேஷாம் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது அதனால தான் நம்ம அடிக்கடி கேட்குறோம் அர்ஜுனன் கேட்குறானே அதாவது பகவானே ஞானத்தில் நஷ்ட பரிபூர்ணமாக அடையாமல் ஒருத்தன் இறந்து போயிட்டா அவனுடைய கதி என்னன்னு கேட்குற அது யார் சொல்ல முடியும் அயதிபேத்தோகாச்சல மாநா அப்பிரா யோகசம்சிம் காங்கம் கிருஷ்ணக்சதி கச்சிநோபய விஷா ஷிநாபிரவ நசிய महाबाहो அப்போ மகாபாஹோ விமூண்பி ஏதன்மே சேத்துமர்ஷா வி உபஸ் நி வியா்கிங் தொதநாஸ் ஆசிய இருக்குது அசிய சேத்தா நகியுபத்தியத்தை தொதன்யஸ் எல்லாம் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயத்தில் வருது எதுக்கு சொல்கிறோன்னா இத பகவான் துவதாஸ்வ சம்சய சாசிய உன்ன இந்த சந்தேகத்துக்கு சந்தேகத்தை நீக்கிறதுக்கு யாராலும் முடியாது அதனால் நீ சொல்லுங்கிறான் அர்ஜுனன் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஏன்னா மற்றவர்களுக்கு இந்த சக்தி கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் சர்வக்யாய நமஹா சர்வசக்தையே நமஹா அதுதான் அவருக்கும் நமக்கும் பெரிய பேதம் என்ன இப்போது ஐக்கியம் சொல்கிற போதே என்ன சொல்கிறோம் ஜீவாத்மா பரமாத்மாவுக்குள்ள பேதத்தை சொல்கிற போது ஐக்கியன்னு சொல்கிறது வந்து சைத்தன்ய திருஷ்டியில் தான் ஐக்கியம் உபாதி திருஷ்டியில் பார்க்குற போது என்னவா இருக்குதுன்னா அகம் அல்பஜ்யா அல்பசக்திமான் அதுலேயும் அனித்தியம் வேறு திடீர்னு மறந்து போயிடுது ஆனால் அவர் என்னென்னா சர்வஜகா சர்வசக்திமான் நித்ய சர்வஜகா நித்திய சர்வசக்திமான் எட்டர்னல் எட்டர்னல் ஆம்னிஷியன்ட் எட்டர்னல் ஆம்னி பொட்டன்ட் நம்மளதெல்லாம் என்னதுன்னா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஜென்மாக அஹ ந இதரேஷாமிதி வித்வத்தமாக வித்வத்தமாகங்கிறது சிம்பிளேஷ் சிம்பிளாக சொல்லணும்னா சர்வஜா சர்வஜான்னு சொன்னால் ஆம்னீஷியன்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறது எல்லாம் அறிந்தவர் தமிழில் அதுக்கு பேர் வாலறிவன் பேர் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா ரெண்டாவது குரலில் கற்றதனால் ஆயப்பயன் என் கொல் வாலறிவன் அற்றாள் தொழார் எனின் நம்ம வந்து எப்போவுமே பகவான் சர்வஜன்கிறத உணர்ந்து அந்த சர்வஜத்வத்தை தியானம் பண்ணினா நமக்கு கொஞ்சமாவது ஞானம் வந்து அது நிலச்சி நிற்கும் அதுக்காகத்தான் அந்த சர்வஜத்துவத்தை தியானம் பண்ணுறது பகவானுடைய அந்த ஆம்னீஷியன்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை மெடிடேட் பண்ணணும் அதுதான் அடுத்தது வீதம் விகதம் பயம் சாம்சாரிக்கம் अस्य वीत वीत पेशलो दक्षः லம் அீதாயேஸ் विद्वत्तमो वीत வீத்த வீத்த பயஹான்னு அர்த்தம் பயம் அச்சம் இல்லாதவர் அவர் எதுக்கு அச்சப்படுறார் எதை பார்த்து பகவான் பயப்படணும் எல்லாருக்கும் அபயத்தை கொடுக்கக்கூடிய அபயஸ்வரூபியான பகவான் எதை பார்த்து பயப்படுவார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பயக்கருத் பயநாசனா அப்படின்னு பயத்தை நாசம் பண்ணுறவருக்கு பயம் இருக்குமோ இருக்காது அது ஞாயம் வச்சுக்கணும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைய பயம் இருக்குது அப்புறம் புனர்ஜென்ம பயம் வேறு இருக்குது இந்த ரெண்டு பயம் இந்த வாழ்க்கையிலையும் என்னென்னா வெடிஞ்செழுந்தால் நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா நாளைக்கு வந்து இந்த கொரோனா நமக்கு வராமல் இருக்கணும் வராமல் இருக்கணுமேனு எவ்வளோ பயப்படணும் எதா வந்துடுமோ வந்துடுமோ எல்லோருக்கும் இப்போ இருக்கிற பெரிய பயம் என்ன ஒரு பக்கம் பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு பக்கம் சும்மா உட்காந்துருக்க முடியல அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை துன்பத்தை தாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்லை இங்கே பகவான் வந்து க்ஷமாவத்தே நம்ம க்ஷமாயண மகா க்ஷமிணாம் வராயன மகாங்கிற நாமத்தை சொல்லின்னு இருந்தால் நமக்கும் வந்து ரெண்டு வருஷம் இந்த கொரோனா இருந்தாலும் பொறுமை இருக்கும் நம்ம இந்த அதில் யோசிச்சு பார்க்கணும் நம்ம இந்த உலகத்தில் இருந்து என்ன பண்ண போகிறோம் அதை நினச்சாலே நமக்கு வாழ்கிறது அர்த்தம் இருக்கான்னு தோணும் தோணி ஆகணும் நல்ல புத்தி உள்ளவன் நல்ல அறிவுள்ளவன் இதை யோசிச்சு பார்ப்பான் ஒரு ஒரு நாளும் நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறதுனால என்ன பலன் எனக்கு என்ன பலன் மற்றவர்களுக்கு என்ன பலன் ஆனால் அப்படி பர்மனெண்ட்டாக இருந்துட முடியுமா இந்த உடம்பில் யோசிக்கணுமே நிறைய பேர் வந்துட்டு போயாச்சேன் நம்ம மாத்திரம் இப்படி இருக்க முடியும் நம்பிக்கையோடு இருக்க முடியும் அந்த நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கையாக மூட நம்பிக்கையாக நம்ம மாத்திரம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோம்ங்கிற நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கையாக மூட நம்பிக்கையா சிங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் தானே அதனால் எதுக்கு சொல்கிறோம் நான் இந்த வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சேத்து போயிடுவோமோ பணமெல்லாம் போயிடுமோ ரிலேஷன்ஷிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுமோ எப்போ பார்த்தாலும் எதா ஒன்று பிடிச்சின்னு பயப்படுது இன்றைக்கி இன்றைக்கி பண்ண மாதிரி நாளைக்கு எனக்கு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கூட நாளைக்கு கிளாஸ் எடுக்க முடியுமோ முடியாது சில பேர் எப்படியா இந்த ஆத்ம கோர்ஸை முடிக்க முடியுமா முடிச்சப்பறம் போனால் பரவாயில்லைன்னு சில பேர் சொல்லலாம் இன்றைக்கி வண்டி ஓடுறது இன்றைக்கி சரி அடுத்த கஷணம் எப்படிங்கிறத பற்றி இது பண்ண வேண்டிய அவசியம் நட பிரார்த்தனை பண்ணுவோம் நல்லதை நினைப்போம் நடக்கட்டும் ஆனால் அதே சமயம் என்னென்னா எப்பவும் தயாராக இருக்கு பயம் இருக்கக்கூடாது இதுக்காக தான் பாரதியார் பாட்டெலாம் பாடுறது உச்சி அந்த பா பாட்டு உ அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடுந்து போதிலும் அச்சம் இல்லையே பாட்டு நிறைய விஷயம் இருக்கேன் அதெல்லாம் படிக்கலாம் இதை ஒட்டி அதனால் டே டு டே லைஃப்பில் சாம்சாரிக்கம்னா டே டு டே லைஃப்பில் இருக்கிற பயம் வெடிஞ்செழுந்தால் பயமாக இருக்குது இன்றைக்கி எப்படி நாள் போக போகிறதோ அப்புறம் அடுத்த படுத்தோடன காலம்பரம் எந்திரிப்போ மாட்டோமோ ராத்திரி வந்து எதாத்த பூந்துருமோ நானாக இல்லாத பயத்தை கூட உண்டு பண்ணுவோம் சிந்திக்கிறதுக்காக இதெல்லாம் என்ன நான் இதெல்லாம் வந்து ப்ராப்ளத்தை நம்ம வந்து அதாவது இமேஜின் பண்ணி வரக்கூடிய பிரச்சனைகளை கற்பனை பண்ணி அந்த கற்பனை பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கு இப்போவே நம்ம அட்ரஸ் பண்ணி வச்சுனுட்டோம்னா பிரச்சனை வரும்போது ரொம்ப சுலபம் அது எதிர்கொள்கிறது இல்லாட்டி நமக்கு அது டஃப் ஆகிடு வாழ்க்கை ரொம்ப கடினமாகிடு ஆஹ சம் வீத்தம் விகதம் பயம் வீத்தம் வீத பயானன் அர்த்தம் ஒரு சுவாமியே இருந்தார் ராமகிருஷ்ணத்தில் வீத்த பயானந்தா அப்படின்னு அவருக்கு பேர் விஷ்ணு சஹா நாமத்தில் இருக்கிற பேர்லாம் ராமசுமத்தில் இருக்கும் அதுவே விஷயம் வீத அக்ரூரானந்தா சொல்லலாமே நிறைய சுவாமிகள்லாம் இருந்தால் என்ன பண்றது பேர் இப்படிதான் எடுத்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு அவர் குருநாதர் தீர்மானம் பண்ணுவார் அப்போ வீதா சம்சாரிக்கம் சம்சார லட்சணம் வா சம்சாரத்துக்குள்ளே இருக்கிற பயம் கணவனை கண்டு மனைவிக்கு பயம் மனைவியை கண்டு கணவனுக்கு பயம் நம்ம சொன்னால் அவர் என்ன நினச்சிப்பாரோன்னு பயம் அவ நம்ம சொன்னால் அவ என்ன நினச்சிப்பாளோன்னு இவருக்கு பயம் எல்லாம் இது பயம் எல்லாம் இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கே அதெல்லாம் சாஸ்திரம் பார்த்து விட்றது நம்ம எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கு விஷ்ணு சாஸ்திர அத்தனை ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் தெரிய தெரியறது அப்புறம் என்னென்ன அடுத்த ஜென்மம் என்ன ஆகுமோ இப்பிறவி தப்பினாலும் இப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் அந்த பயம் அந்த அதுக்கு பயம் இருந்ததுன்னா மோட்சத்தை இப்போவே அடைஞ்சு மறுபடியும் பிறவி வரக்கூடாது அப்படின்னா இப்போவே முக்தி அடையணும் இது இல்லை இல்லை முக்தியும் வேணும் எப்படி நடக்கும் அது அது நடக்காது அதுக்கு பிக்ஷை வாங்கி சாப்பிடும் ஜானவராம் தேனவைரா உத்தியோகம் கரோ நீத்தபயேஸ்வர்சப்படி அவருக்கு ஒரு நாடும் பயம் கிடையாது அபயம் பிரதிஷா விந்த சோபய வேதமே நன்றாக சொல்கிறது அவர் அபயஸ்வரூபகா சர்வேஸ்வரத்வாத் அனைத்தையும் ஆளுவதால் அவரை யாரும் அச்சமூட்ட முடியாது நித்தியமுக்துவாச்ச அதுதான் முக்கியம் எப் அது ரெண்டாவது ஏன்னா சாம்சாரிக்கிறது சர்வேஸ்வரத்வாத் சாம்சாரிக்க பயம் இல்லை இந்த சாம்சாரிக பயம் இல்லாததுனால் எதனால சாம்சாரிகபயம் இல்லை அவருக்குன்னா சர்வேஸ்வரத்வாத் சர்வேஸ்வரத்துவாத் சாம்சாரிகபயம் நாஸ்தி அதே மாதிரி நித்தியமுக்துவது சம்சாரலட்சணம் பயம் நாஸ்தி அவருக்கு பகவானுக்கு அடுத்த பிறமை பற்றி கவலை அப்படர் கிடையாது அதுதான் அர்த்தம் அடுத்த ஸ்லோக்கம் அடுத்த நாம புண்ணியம் புண்ணண்கீர்த்தன புண்ணிய கீர்த்தனிதம் ஷுணுயா நித்தியம் नाशुभं யாப்பீத்த நாப்யாத் சோமுத்திரே மாணவாதிஃபலவ் புண்ணிய அதாவது இவரை பற்றி கேட்குறதும் இவரை பற்றி பேசுகிறதும் நமக்கு அனந்த கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இறைவனை பற்றி கேட்பதாலும் இறைவனை புகழ்ந்து பேசுவதாலும் புண்ணியத்தை கொடுக்கின்ற காரணத்தால் புண்ணியம் நிறைய புண்ணியம் ஏற்படுவதால் அவர் புண்ணியசிரவண கீர்த்தனன் என்று சொல்லப்படுகிறார் ஆகவே புண்ணியஸ்ரவண கீர்த்தனாய நமகா ஸ்ரவணம் புண்ணியம் கீர்த்தனம் புண்ணியம் இங்கே முக்கியமாக அதை சொல்கிறார் அதாவது பகவானை பற்றி கேட்டால் தானே போக முடியும் மகாத்மாக்கள்கிட்டருந்து சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறது ஸ்ரவணம் ஸ்ரவணம் புண்ணியம் அப்புறம் என்ன பகவானை பற்றி பேசுறது புண்ணியம் கேட்பதும் புண்ணியம் எனது சொல்லுவதும் புண்ணியம் அதுதான் இப்போ இந்த விஷ்ணு சாஸ்திரநாபத்தை சொல்கிறதுக்கு எனக்கும் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கும் புண்ணியம் தேவைப்பட்டதான் கேட்கப்படாது அது வேறு விஷயம் அப்போ கேட்குறவர்களுக்கும் புண்ணியம் வேணும் கிடைக்கும் புண்ணியம் கிடைச்சா என்ன பண்ணுவோம்னா இன்னும் நல்லா கேட்போம் இன்னும் நல்லா புரியும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் எல்லாம் நிஷ்காமந்தான் ஆக கே புண்ணியம் புண்ணியம்னா என்ன அர்த்தம் புண்ணிய கரம் அப்படிங்கிறார் புண்ணியத்தை கொடுப்பது புண்ணியத்தை கொடுப்பது புண்ணியத்தின் பலனாக இருப்பவன் பகவான் ஆகியனால் அவருக்கே புண்ணியகான்னு ஒரு பேருண்டு பகவானே வந்து புண்ணியா என்ன உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும் புழுவாய் இரு புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என் மனத்தே இப்படி பாடுறாரு பகவானுக்கே புண்ணியகான்னு பேர் ஏன்னா புண்ணியத்தை கொடுக்கிறார் புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால அவர் புண்ணியகான்னு அவருக்கு ஒரு பேர் நம்ம பண்ண புண்ணியமெல்லாம் வந்து திரண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஈஸ்வரனாக இருக்குது அதனால் புண்ணிய மூர்த்தி புண்ணிய கோட்டி ஆ புண்ணியம்னா என்ன புண்ணியகரம் ஸ்ரவணம் ஸ்ரவணம்னா கேட்க கீர்த்தனம் சஸ்ய இத்தி அஸ்ஸ இத்தி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இவருடையதாக இவருடையது அஸ்ய ஸ்ரவணம் புண்ணியம் அஸ்ய கீர்த்தனம் புண்ணியம் இ புண்ணசிரவண கீர்த்தன அப்படி படிக்கணும் அஸ்ய தரிசனம் புண்ணியம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் உபலட்சணமாக அஸ்ய ரூப தரிசனம் புண்ணியம் ஸ்மரணம் தனது ஸ்மரணம் ஸ்பர்சனம் அப்படிலாம் சொல்லுவாள் பகவானுடைய ரூபத்தை தோடுறது ஸ்பர்சனம் புண்ணியம் தரிசனம் புண்ணியம் அவ இங்கே முக்கியமாக புண்ணியஸ்ரவண கீர்த்தனாகங்கிறார் அதுக்கு விஷ்ணு சஹசிரநாமத்திலே மேற்கோள் காட்டுறார் வரப்போகிறது பலஸ்ருதியில் ஸ்ரவணாதி பலவச்சனாத் அப்படின்னு போட்டு எய்தம் ஸ்ருணுயான் நித்யம் எவனொருவன் இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை தினந்தோறும் கேட்கிறானோ எஸ் சாப்பி பரிகீர்த்த ஏத் எவனொருவன் தினந்தோறும் இதை பிறருக்கு சொல்லி கொடுக்கிறானோ சப்தத்தையும் அர்த்தத்தையும் விஷ்ணு சஹசிரநாமத்தை ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொடுக்குறதும் நல்லது அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறதும் நல்லது அவனுக்கு என்ன ஆகும்னா அசுபம் கிஞ்சித்து ந பிராப்புனையா சகா மாணவ இகச்ச அமுத்திர ச அசுபம் கிஞ்சித்து ந அந்த மனிதன் எந்த மனிதன் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை கேட்கிறானோ தினந்தோறும் எவன் ஒருவன் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லுகிறானோ பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறானோ அவன் அந்த மனிதனுக்கு இந்த உடலிலும் சரி இனி வேறு உடல் எடுத்தாலும் சரி அந்த ஜீவாத்மா மாணவன மனுஷரீரே வர்த்தமான ஜீவ அந்த ஜீவன் அசுபம் கிஞ்சித் நபர் இன்னொரு நாமால் இருக்குறியா நாசு ந நா நவாசு அசுபம் வித்தியே க்வச்சித் கொஞ்சம் கூட அசுபங்கிறது கிடையாது அசுபம்னா என்ன பாபம் பாபத்தோட பலன் என்ன துக்கம் ஆனால் துக்கமே கிடையாதுன்னு இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொன்னபடி அடுத்தன அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் உத்தாரணோ துஷ்கிருதிகாரோதிகா புண்ணியோ வீரோன சம்சாரசாகராத் உத்தாரயத்தீ தீ உத்தாரணா சிம்பிளாக புரியும் எல்லாருக்கும் பகவானுக்கு உத்தாரணாய நமஹா அப்படின்னு ஒரு நாமாக வருகிறது எதுனாலேனா எல்லாரையும் துன்பக் கடல்லிருந்து என்னது தூக்கி விடுறார் மேலே அந்த தூக்கி விடுறாருன்னா நர்த்தோம் அதுலேருந்து மீட்டு தன்னுடைய திருவடியிலே இருக்கும்படி பார்த்துக்கிறார் அமைதியான ஆனந்தத்தில் துன்பக்கடலில் துளைந்தேர்க்கு உன் ஆனந்த இன்ப கண்ணீர் வருவது என்னால் பராபரமேங்கிறார் தாய்மாரவர் எந்தாய் பராபரமே அந்த பாட்டு ஒன்று இருக்குது அதாவது துன்பக்கடலில் தொலைஞ்சிருந்துருக்கேன் உன் ஆனந்த இன்ப கண்ணீர் भगवान அடைஞ்சு அந்த ஆனந்த கண்ணீர் வருவது எப்போவோ அப்படின்னு கேட்குறார் கீத கீதையிலையும் பகவான் சொல்றாரு ஆச்சாரியங்க ஒன்றும் கோட் பண்ணலை எதையும் இது ஸ்மிருதேகே இல்லாம் சொல்லலை நாம் எடுத்துக்கலாம் தேஷாம் அகம்சமுத்தர்த்தா மிருத்யுசம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷிதேத்தசாம் கீதையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார் அதாவது எப்போ என்ற என்னிடத்துல பக்தி பண்ணுகிறவர்களுக்கு தேஷாமகம் சமுத்தர்த்தா அவர்களையெல்லாம் நான் கை தூக்கி விடுறேன் கடையற்றி விடுறேன் மிருத்து சம்சார சாகராத் மிருத்து சம்சார பிறந்த மறுபடியும் மறுபடியும் செத்து செத்து பிறக்கக்கூடிய ஜென்ம மிருத்து ரூப சம்சார சாகராத் திரும்ப திரும்ப சரீரத்தில் புகுந்து புகுந்து வெளியில் வரக்கூடிய இந்த சம்சாரத்திலேருந்து அவர்களை விடுவித்து எப்பொழுதும் அமைதியாக இருக்கும்படி பார்த்துக்கிறேன் மோக்ஷம்னு அர்த்தம் மோக்த்தை கொடுக்குறாருங்கிறத வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஆ சம்சாரத்தை சொல்கிறார் இல்லையா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சா சரணாகதி பண்ணு நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிறார் சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் ஷரணம் ரஜ அதெல்லாம் ஞான் வச்சுக்கணும் ஆ சம்சார சாகராத் உத்தாரயதி உத்தரத்தின்னு சொல்ல உத்தாரயத்தீங்க அவர்கள் அது இதனால் தாரகம்னு சொல்கிறோமே இது உத்து தாரகம் தரு அப்படின்னு சொன்னாலே கடக்கிறது தரதி தரத ஜாத்தவே தே சுனவோமராதி யோநித திவேத சனரிஷதி துர்காணி விஸ்வ நாவே விந்தும் துரிதாத்ய தாமர்ணா தபாஜந்தீம் வைரோச்சனீம் கர்மஃலேஷு ஜுஷ்டா துர்காந்தும் பிரபரசி தரே நம சுரசி தரே நமக்கு வேதத்தில் இருக்கு சொல்லின்றே போலாம் ஆஹ பகவான் உத்தாரண அப்படின்னு அர்த்தம் இங்க உத்தாரயத்தின்னு சொன்னால் அவர்களை கடக்கும்படி பண்ணுறாருண்ணா கடக்கும்படி எப்படி பண்ணுறாருண்ணா குருவை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவர்கள் துன்பக் கடல்லிருந்து மீழ்வதற்கு அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் சம்சார சாகராத்து உத்தாரயத்தி இது உத்தாரணா அப்புறம் துஷ்கிருதிகா அடுத்தது துஷ்கிருதீஹி ிண தான்ிவா ப்ராசயல் ஹ நமாம் துஷ்கிருதி நோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக கீதையில் படிக்கிறோமே ஏழாவது அத்தியாயத்தில் பாபம் பண்ணவனுக்கு எங்கிட்ட பக்தி வராதுங்கிறது பிரபத்தியந்தே நராதமாக அப்படியே உலக வாழ்க்கையில் இந்த பணம் பதவி புகழ் மயங்கி வீணாக போயிடுவான் சொல்கிறாரு ஆஷ்க பாபசம் துஷ்கிருத்தி பாபம் என்று சொல்ல பாபங்கிற சம்யா சம்யான்னா குறிப்பு சொல் பாவம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகின்ற கெட்ட செயல்களெல்லாம் செயல்களையெல்லாம் ஹந்தி அதாவது பக்தன் கீதையிலே பகவான் உபாத்தியத்தில் சொல்கிறார் பார்த்தோம் இல்லையா அதாவது அபிஜேத் சுதுராச்சாரம் ரொம்ப ரொம்ப மோ இருந்தவன் ஏதோ மனசு மாறி ஏதோ சத்சங்கத்தினால ஏதோ பூர்வ புண்ணியத்தினால பக்தினால் மாறின உடனே அவன் பாவத்தை அழிச்சு அப்பச்சேத் சுராச்சாரே மாமனியாக்கு சாதுரேவ சம்தவிய சமய வவசித்தோ ஹி சா க்ஷிப் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகட்சதி எல்லாம் பார்க்கணும் அது மாதிரி பக்தன் வந்து அவனுக்கு மனசில் அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது ஆனால் பகவான் என்னுடைய நான் பண்ண தப்பெல்லாம் மன்னித்து எனக்கு அனுகிரகம் பண்ணுவார் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வேணும் பாபசங்கிதா ஹந்தி இத்தி துஷ்கிருதிகா ஆ தீய செயல்களை எல்லாம் பக்தனிடத்துலேருந்து நீக்கிவிடுறார் பாபத்தை எல்லாம் போக்கிவிட்றார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் யாரெல்லாம் பாபத்தை பண்ணிட்டுருக்கானோ அவனை எல்லாம் வந்து என்னது சாமதான பேத தண்டத்தினால் தண்டிக்கிறார் ஹந்தி இத்தி வா துஷ்கிருதிகா தீய செயல்களை செய்பவர்களை அழிக்கிறார் அதுதான் எல்லாம் என்கவுண்டரில் போட்டு தள்ளுன்னு அர்த்தம் எல்லாம் அங்கே ஊர் முழுக்க தாதாவாக இருக்கான்னா கவர்மெண்ட்டே ரன் பண்ண விடுறதில்லை நாட்டையே நடத்த விடுறதில்ல ஒழுங்காக நல்லவங்க எல்லாம் நல்லவங்களுக்கெல்லாம் நிறைய இடைஞ்சல் கொடுக்குறாங்க ஒருத்தான் இருக்கான்னா அவனை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு நீ நிஜமாவே தப்பு பண்ணினியான்னு விசாரணை பண்ணுறதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு அது ஜனநாயகம் பகவான் நினச்சார்னா என்னென்னா அவ்வளோதான் அவனுக்கும் ஒரு கொரோனா ஓம் தத் சுத் பண்ணலாம் பண்ணிடலாம் இல்லை எப்படி வேணாலும் அவர் சிக்ஷிப்பர் இல்லை பொறுமையாக இருக்கார்னு வேறு படித்தோம் அப்புறம் இந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா சிக்ஷை பண்ணுவார் ஆஹா துஷ்கிருதாம் அங்கேயும் துஷ்கிருதி சப்தந்தான் இருக்குது துஷ்கிருதாம் வினாசாயெல்லாம் துஷ்கிருதிகா நல்லதோடு நிறுத்திவிடும் இதோடு நிறுத்த வேணாம் துஷ்கிருதிகான்னு நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர் பாவிகளை அழிப்பவர் பாவங்களை அழிப்பவர் அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும் பாவங்களை அழிப்பவர் பக்தர்களுடைய பாவங்களை அழிப்பவர் சமூகத்தில் பாவங்களை செய்பவர்களை அழிப்பவர் அப்படிங்கிற இந்த நாமாவோடு நிறுத்திப்போம் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிக்கலாம் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாஷோத்தமம் நமோஸ்நன்ய சகசிரமூ சகசிரிசிவே சூாா சோட்டிணே நமவிந்தனீர் சத்குநா மாராஜ கீ